புட்டுரிசியை வந்து நம்ம தண்ணியில் நினைச்சிட்டு அது நல்லா தண்ணி இறுத்துட்டு ஒரு துணியில போட்டு நெல்லையே காய வச்சிடணும் நல்லா காஞ்சதும் அதை எடுத்து மாவடர் பண்ணி மா வச்சுட்டு அதை வந்து வறுத்து வச்சுக்கலாம்